அவர்களிடம் ஒரு மனிதர் வழியில் கண்டெடுக்கப்பட்ட பொருளின் சட்டங்களை பற்றி கேட்டார் அவர்கள் அதனை கட்டி இருக்கும் கயிற்றை பற்றி அந்த பொருளில் இருக்கும் பாத்திரத்தை பற்றி பொருளுக்கு போடப்பட்டிருக்கும் உரையை பற்றி அதாவது அதன் முழு விவரங்களை நீர் அறிந்து வைத்துக் கொள்கிறார்கள் பிறகு ஓராண்டு காலம் அதனை பற்றி விளம்பரப்படுத்துகிறார்கள் அதற்கு பிறகு அதனை நீர் பயன்படுத்திக் கொள்ளும் அதன் உரிமையாளர் அதனை கேட்டு வந்துவிட்டால் ஒப்படைத்துவிடும் என்ற அப்படியானால் வழி தவறி வந்துவிட்ட ஒட்டகத்தை பற்றிய சட்டம் என்ன என்று அம்மனிதர் கேட்டார் உடனே தமது கண்ணங்கள் இரண்டும் சிவந்து போகும் அளவுக்கு அல்லது அவர்களின் முகம் சிவந்து போகும் அளவுக்கு கோபப்பட்டவர்களாக கால் குழம்புகளும் அதற்கான தண்ணீரும் அதனுடன் இருக்க போகிறீர் மரங்களை கொள்ளும் எனவே அதனை பிடித்துக் கொள்ளும் வரை அதன் போக்கில் விட்டுவிடுவீராக என்று கூறினார்கள் அப்படியானால் வழிதவறி வந்துவிடும் ஆட்டின் சட்டம் என்ன என்று கேட்டார் அது உமக்கே உரியது உரிமையாளரோ அல்லது மற்றவரோ அதனை பிடித்தால் அது உம்முடைய அந்த சகோதரருக்குரியது அவ்வாறு யாரும் அதனை பிடித்து செல்லாவிட்டால் அது ஓனாய்க்கு சொந்தமாகிவிடும் என நபி சொல்லாஹு அலிஹிவசல்ல அவர்கள் கூறினார்கள்